வணக்கம் நற்றினையின் நித்தம் ஒருமுத்து என்று கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் நாயர் ஹோட்டல் என்ற பெயரையும் அதன் விலாசத்தையும் டாக்ஸி டிரைவரிடம் காட்டினேன் டிரைவரின் கண்கள் அகல விரிந்தன ஒரு புன்னகை ஜப்பான் மொழியிலே அந்த இடத்துக்கு போக வேண்டுமா என்கிற விதத்திலே முகத்தில் ஒரு நட்பு கலந்த சிரிப்பு மரியாதையுடன் கூடிய வணக்கம் வீதிகளில் ஓடியது வீதிகள் நெடுஞ்சாலைகள் எல்லாம் அமெரிக்கா போல் அகலமாக இல்லை வீடுகள் நெருக்கமாக கட்டப்பட்டிருந்தன சிறு சிறு சந்துகளில் எல்லாம் சிறு சிறு கடைகள் இருந்தன ஜன நடமாட்டம் அதிகமாக இருந்தது தெருக்கள் எல்லாம் சுத்தமாக இருந்தன ஏதோ ஒரு சுருங்கிய நெருக்கப்பட்ட அமெரிக்காவை பார்ப்பது போல் தோன்றியது நாயர் கோட்டலை கண்டுபிடிப்பதில் சற்று சிரமம் இருந்தது டிரைவர் தவறாக பல தெருக்களை சுற்றி வருகிறார் என்பதை உணர்ந்தேன் போலீஸ் ஜீப் ஒன்றின் அருகில் காரை நிறுத்தி சரியான விளாசம் விசாரித்தார் டிரைவர் ஜீப்பில் இருந்த போலீஸ்காரர்கள் தங்கள் தலைமை போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொண்டு நாயர் கோட்டலின் சரியான விளாசத்தை தெரிவித்தனர் எல்லாம் இரண்டு நிமிடங்களில் நாயர்கோட்டல் அடுத்த தெருவில் தான் இருந்தது நான் டாக்ஸியின் மீட்டரில் காட்டிய பணத்தை கொடுத்தேன் ஜப்பானியர்கள் டிப்ஸ் வாங்க மாட்டார்கள் நான் பிரயாணம் செய்த டாக்ஸியின் டிரைவர் தன் பையிலிருந்து பணம் எடுத்து திரும்ப கொடுத்தார் நான் சரியாக கொடுத்த விலாசத்திற்கு நேரடியாக வரவில்லை மன்னியுங்கள் நேராக வந்திருந்தால் இவ்வளவுதான் டாக்ஸி சார்ஜ் ஆகியிருக்கும் ஆகவே மீட்டரில் உள்ளதை கொடுக்க என்று சிரிப்பு சிரித்துவிட்டு குனிந்து வணக்கம் செலுத்தினார் அவருடைய செய்கை என்னை பெரும் வியப்பில் ஆழ்த்தியது பரவாயில்லை மீட்டரில் உள்ள பணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் வற்புறுத்தினேன் இல்லை முடியாது நான் வாங்க மாட்டேன் இவ்வளவுதான் ஆகியிருக்கும் என்று அவர் மறுத்துவிட்டார் சாப்பாட்டிற்கும் ஹோட்டலில் தங்கும் அறைக்கும் உலகிலேயே அதிகமாக செலவாகும் இடம் அமெரிக்காவை போல் இரண்டு மூன்று மடங்கு செலவாகும் இடம் ஜப்பான் பண செலவு என் கவனத்தை திருப்பிய என் உள்ளத்தில் நிறைந்த விஷயம் இதுதான் என் மனத்தில் ஒரு குறு குறுப்பையும் குதிரையும் பெரும் மகிழ்வையும் ஏற்படுத்திய விஷயம் இதுதான் சமுதாய குணநலன் அவர்களது மனோபாவம் அவர்களது வாழ்க்கை முறை அவர்கள் போற்றும் பண்புகள் அந்த பண்புகளுக்கும் அவர்கள் முன்னேற்றத்திற்கும் உள்ள நேரடி தொடர்பு அமெரிக்காவில் தொழில் விஷயமாக பேச்சுவார்த்தை நடத்தினோமானால் அது வெகு வேகமாக விவாதிக்கப்பட்டு முடிந்துவிடும் ஆனால் ஜப்பானில் தொழில் விஷயமாக பேச்சுவார்த்தை நடத்தினோமானால் ஜப்பானியர்கள் விவாதிக்கவும் பேசவும் நிறைய நேரம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் நம்முடன் விவாதம் மேலதிகாரிகளுடன் விவாதங்கள் மூலம் அபிப்பிராயத்தை உருவாக்க முயல்கிறார்கள் இதில் காலம் ஒரு பொருடல்ல பல்வேறு இயக்கங்களையும் ஒன்று திரட்டி ஒரு லட்சியத்தை நோக்கி செல்லும் பேர் இயக்கமாக பேச்சுவார்த்தைகளை கருதுகிறார்கள் ஒரு கூட்டு உணர்வு அனைத்து செல்லும் அரவணைப்பு இதன் விளைவாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் இதுதான் ஜப்பானியர்களின் அணுகுமுறை ஒரு சென் புத்தமத கதையை கேளுங்கள் ஞானம் பெறுவதற்கு குருவிடம் வந்து சேர்கிறான் ஒரு சீடன் ஒரு கை தட்டும் சத்தத்தை நீ கேட்டிருக்கிறாயா என்கிறார் குரு கேட்டேன் சுவாமி என்கிறான் சீரன் அடுத்த கணம் விரல்களால் நொடித்து ஒரு கையிலிருந்து சத்தத்தை உண்டாக்கினான் இல்லை என்கிறார் குரு மறுநாள் உருவிடம் சீடன் வருகிறான் தான் கொண்டு வந்திருந்த கமண்டலத்திலிருந்து ஒரு கையால் நீரை கீழே ஊற்றுகிறார் குரு சலசலவென்று நீர் கொட்டும் சத்தம் கேட்கிறது இல்லை என்கிறார் குரு ஓராண்டு காலம் வழிந்து விடுகிறது சீடன் மீண்டும் குருவை தேடி வருகிறான் இப்போது குருவின் கேள்விக்கு உரிய விடையுடன் வருகிறான் ஞானியை ஒரு கை தட்டும் சத்தத்தை அந்த சப்தமில்லாத சத்தத்தை நான் கேட்டேன் என்கிறான் ஞானி புன்னகை கூறுகிறார் என்ன அந்த ஒரு கை தட்டும் சத்தம் சத்தமில்லாத சத்தம் என்ன அது தியானத்தின் மூலம் ஏற்படும் நிசத்தம்தான் மூலத்தை நோக்கி ஓடி மோன நிலையில் அமர்கிறதே அந்த நிலைதான் ஒரு கை தட்டும் சத்தமாக இருக்க முடியும் இந்த சென் புத்த கதையை கேட்கும்போது மூலத்தை நாடி ஓடும் உணர்வு ஒரு காலம் கடந்த உணர்வு மூலத்துடன் ஐக்கியமாகியிருக்கும் ஒரு அரவணைப்பு என்று எல்லாவற்றையும் நம்மால் உணர முடிகிறது ஒரு ஜப்பானிய டாக்சி டிரைவர் இன்றைய லாபத்தை கவனிப்பதில்லை நிரந்தரமாக இருக்கும் நியாய லாபத்தை முன்வைத்து நடக்கிறார் பேசுகிறார் வாழ்கிறார் நம்முடைய ஊரில் இருக்கும் ஒரு டாக்சி டிரைவரின் செயலையும் அல்லது உயர்மட்டத்தில் வாழும் ஒரு அமைச்சரின் செயலையும் இந்த ஜப்பானிய டாக்சி டிரைவரின் செயலுடன் ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு ஜப்பானிய சமுதாயம் மனோபாவத்தை கவனியுங்கள் தேநீர் அருந்தும் சாந்தியம் ஜப்பானியர்கள் உபசரிக்கும் ஒரு சாந்தியம் இதை ஜப்பானியர்கள் எப்படி ஒரு கலையாக செய்து மகிழ்விக்கிறார்கள் என்பதை வழங்கும் இடத்துக்கு என்னை அழைத்து சென்று காட்டினார் தேநீர் அருந்துவதற்கு எப்படி உட்கார வேண்டும் எப்படி கை நீட்டி தேநீர் கோப்பையை வாங்க வேண்டும் எப்படி தேநீரை அருந்த வேண்டும் என்று தேநீர் அருந்துவதை ஒரு இனிய சாந்தியமாகவே ஆக்கியிருக்கிறார்கள் குனிந்து வணக்கம் தெரிவிப்பது மண்டியிட்டு அமர்வது தேநீரை ருசித்து ருசித்து சாப்பிடுவது என்று அதிலே ஒரு வாழ்க்கையின் முழுமையை உருவாக்கியிருக்கிறார்கள் இது சும்மா டீ குடிக்கும் விஷயம் அல்ல அதற்கும் மேலே ஒரு பாரம்பரியம் ஒரு விருந்தோம்பல் பரஸ்பர மரியாதை என்று நம்மை அரவணைத்து ஒரு மகத்தான தாய்மை உணர்வை அங்கே காண முடிகிறது இதையெல்லாம் ஜப்பானியர்கள் தங்கள் தேசிய பண்பாடாக நாகரிகத்தின் ஒரு பகுதியாக ஆக்கியிருக்கிறார்கள் நல்ல பண்புகள் மொத்த சமுதாயத்திலும் தனி மனிதர்களால் கடைபிடிக்கப்படும் போது அது நாட்டின் பண்பாடாக நாகரிகமாக உயர்ந்து நிற்கிறது அதாவது நாணயம் நேர்மை நிரந்தரம் என்ற அடிப்படை விஷயங்கள் பற்றி ஒவ்வொரு ஜப்பானிய தனி மனிதரும் முழு அக்கறை செலுத்துகிறார்கள் இது மற்றவர்களை வாழ்விக்கவும் அதில் நாம் வாழவும் ஏற்பட்ட உலகம் என்கிற உணர்வை ஜப்பானில்தான் பார்க்க முடிகிறது நன்றி வணக்கம்